வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு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 நாடானது ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ருடோல் கரகியோலா என்பவர் கரக்கியோலா சிஏஆர்ஏ சிசிஐஓல்ஏ ருடோல் கரகியோலா என்பவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் மணிக்கு நானூற்றி முப்பத்தி புள்ளி ஏழு கிலோமீட்டர்கள் வேகத்தில் வாகனத்தை செலுத்தி சாலை வேக சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் எண்பத்தி ஆறு தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொலம்பியாவில் போயிங் விமானம் ஒன்று ஆண்டஸ் மலை மலையின் மீது மோதியதில் 92 இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் முறையாக எஸ் கிறிஸ்டா மக் அலீஃப் என்கிற ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியை விண்வெளி பயணம் மேற்கொண்டார் அமெரிக்காவின் சேலஞ்சர் விண்வெளி ஓடத்தில் இவரும் இன்னும் ஆறு பேரும் மொத்தம் ஏழு பேர் விண்வெளி பயணம் மேற்கொண்டனர் ஆனால் இந்த விண்வெளி ஓடமானது கிளம்பிய எழுபத்தி மூன்று நொடிகளில் வெடித்து சிதறியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு லாலா லஜபதி ராய் இந்திய எழுத்தாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாக்சன் பாலக் அமெரிக்க ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா ராமண்ணா இந்திய இயற்பியலாளர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ருதிஹாசன் இந்திய நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசாத் சபிக் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு சார்லமேன் ரோம பேரரசன் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு இங்கிலாந்தின் எட்டாம் ஹென்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டபிள்யூ பி நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்ட்ரிக் லின் ஸ்வீடிஷ் எழுத்தாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே